ஹதீஸ் நூற்றி நாற்பத்தி மூன்று இபனு அப்பாஸ் ரதியுல்லாஹும் அவர்கள் கூறியதாவது நபிசல்லும் அலிஹி வசலம் அவர்கள் கழிப்பிடத்திற்கு சென்றதும் நான் அவர்களுக்காக தண்ணீர் வைத்தேன் அவர்கள் வெளியே வந்ததும் இந்த தண்ணீரை யார் வைத்தது என்று கேட்டபோது என்னை பற்றி அறிவிக்கப்பட்டது உடனே இறைவா இவருக்கு மார்க்கத்தில் நல்ல ஞானத்தை கொடு என்று பிரார்த்தித்தார்கள்